ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்காந்தபுராணத்திலிருந்து வைசாகமகாத்மியத்தை விரிவாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் இந்த வைசாகமாசத்தில் முக்கியமாக செய்யக்கூடியதான சில அனுஷ்டானங்களை வியாசாச்சாரியால் காண்பிக்கிறார் அதிலே ஒரு முக்கியமான தர்மம் காமிய விஷோற்சர்ஜனம் என்கிற ஒரு அனுஷ்டானம் அது ரொம்ப முக்கியம் யாருகளுக்கு யாருக்கு சந்ததிகள் இல்லையோ அல்லது கர்மாக்கள் சரியாக செய்யப்படவில்லையோ அவர்களுக்காக செய்யக்கூடியது அவர்களே செய்து கொள்ளக்கூடியது இந்த காமிய விஷோதர்ஜனம் என்கிறது இந்த விஷோத்சர்ஜனம் என்கிறது கட்டாயம் ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் செய்யப்பட வேண்டியது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஏகாதசேன் சம்பிராப்தே எஸ்ய நோத் சர்ஜதே ஊஷஹா பிசாச்சத்துவம் ஸ்திரம் தசிய தத்தை ஸ்ராத்தசதை ரபி ஒவ்வொரு ஜீவனும் காலமாகி இந்த சபிண்டீகரணம் என்கிற ஸ்ராத்தம் வரையிலும் நூறு ஸ்ராத்தம் பண்ணுறோம் அந்த நூறு ஸ்ராத்தத்துக்கு நடுவில் வரக்கூடியது இந்த ரிஷோற்சர்ஜனம் என்கிற ஒரு கர்மம் இதை எங்கே செய்யப்படல்லையோ அல்லது சரியான முறையில் எங்கே செய்யப்படல்லையோ அப்போ அந்த இறந்தவன் பிஷாசத்துவம் ஸ்திரம் தஸ்யா அவன் பிரேத்தமாகவே கடைசி வரையிலும் இருக்கும்படியாக நேர்ந்து போயிடும் தத்தை ஸ்ராத்தசதை ரபி நூற்றுக்கணக்கான ஸ்ராத்தங்கள் அவனுக்கு இந்த பிசாச்சத்துவம் விட்டு விடப்படாது பிசாசத்துவம்னா பிரேத சரீரத்தோடு துக்கத்தை அனுபவிக்கக்கூடியதான நிலை அது விடப்படாது அப்படிங்கிறதுனால கட்டாயம் இந்த விஷோத்சர்ஜனம் என்கிறத செய்யணும் ஆனால் இந்த கர்மா பண்ணுற பொழுது சில பேர்கள் சில பேர்களுக்கு கர்மா பண்ணுறபோது இந்த விஷோதர்ஜனம் என்கிறதே வராது இந்த விஷோத்சர்ஜனம் பல முறையாக நம்முடைய ரிஷிகள் காண்பிச்சிருக்கான் புத்திரன் என்பவன் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ அல்லது தன் சொந்தங்களுக்கோ பண்ணுற பொழுதோ இந்த விஷோச்சர்ஜனம் என்கிறது வந்துடும் அதே போல் தகப்பனார் இருக்கிற பொழுதே தாயார் காலமானால் அதாவது சுமங்கலியாக தாயார் காலமானால் இந்த விஷோதர்ஜனத்தில் ஒரு சின்ன மாறுபாடு உண்டு என்னென்னா அந்த விஷோற்சர்ஜனம் பண்ணுற பொழுது பதிவுவிரதா சுஷீலாச்சா புத்திரணி சுபகாமிரதா நோச்சிருஜேத் விஷமேக்கந்தோ சஹகா அதாவது சுமங்கலியாக காலமானால் இந்த விஷோதர்ஜனத்தோடு கூட ஒரு பசுமாட்டையும் சேர்த்துக்கணும் அதாவது இந்த நீல வருஷம் என்று சொல்லப்படுற இரண்டு வயதான ஒரு காளையை வாங்கி வச்சு பண்ணுற பொழுது கூடவே ஒரு பசுவையும் வாங்கி செய்யணும் வெறும் காளையை மாத்திரம் வச்சுட்டு விஷோசர்தினத்தை பண்ணக்கூடாது சுமங்கலி ஸ்திரிகளுக்கு இந்த தர்மசாஸ்திரத்தில் பர்த்ருபாரியே பரஸ்பரம் அப்படின்னு ஒரு கருத்திருக்கிரமம் சொல்லியிருக்கார் அதாவது ஒருவனுக்கு சொந்தம் என்பது ஒரு வழியிலேயுமே இல்லை ஆண் வாரிசும் இல்லை பெண் வாரிசும் இல்லை சகோதரர்களும் இல்லை கணவன் வரி கணவன் வழியிலே சகோதரர்கள் சகோதரிகள் இல்லை மனைவி வழியிலேயும் சகோதரன் சகோதரிகள் இல்லை ஞாதிகள் ஏழு தரமுறையில் ஒருவரும் இல்லை ஊர்லேயும் யாரும் நமக்கு அனுகூலமாக இல்லை இதை பொறுப்பெடுத்துக்கொள்வதற்கு ஒருத்தருமே இல்லை மும் செய்துக்கல்லை அப்படின்னு ஒருவர் இருந்தார் அப்போது தான் இது சொல்லப்படுறது பர்திருபாரையே பரஸ்பரம் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்குமாக கர்த்தாவாக ஆறான் எப்போ அப்படின்னா ஒருவருமே இல்லாத பூஜை தான் கடைசியாக சொல்லியிருக்கு இந்த பர்திருபாரையே பரஸ்பரம் என்கிறது ஆனால் இந்த நாளில் முதல்லையே அதை எடுத்துக்கொண்டு நிறைய செய்யறத நிறையா பார்க்குறேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது கணவன் மனைவிக்கு செய்யற பொழுது இந்த வருஷோ்சர்ஜனம் என்கிறது வராது நஸ்திரியாச்சோஸம் பர்தா குறியத் கதாச்சனாஷம் ருதிரான் வசூம் திய சபிண்டீகரணாவதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் கணவன் மனைவிக்கு செய்யிற பொழுது இந்த வருஷோற்சர்ஜனம் என்கிறது கிடையாது அதேபோல் இந்த ருத்ரஜபம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த விஷம் கிடைக்கல என்ன செய்யக்கூடியதான விஷம் சரியான முறையில் கிடைக்கல செய்யக்கூடியதான ருத்ர இதெல்லாம் எதுவுமே வராது பதிலாக ஒரு கோதானத்தை மட்டும் செய்யறது அப்படின்னு தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்காள் யதா நாரி மிரியத்தே பர்துர் அக்ரபா வருஷோசர்கோ நகர்த்தவியா ஏகா கௌர் தீயத்தே ததா மனைவிக்கு செய்யற பொழுதோ ஒரு கோதானந்தான் பண்ணணுமே தவிர இந்த விஷோத்சர்ஜனம் என்கிறது செய்யக்கூடாது அப்படி செய்தால் குறையாது ஆயுகு க்ஷயோபேத்து அப்படி செய்தால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவனுக்கும் மரணமானது சம்பவிச்சுடும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த விஷோத்சனம் என்கிறது கட்டாயம் செய்யணும் பித்திருக்கள் ஆசைப்படுறான்னு தர்மசாஸ்திரம் சொல்றது காங்க்ஷந்து பிதர்புத்திரான்னு நரகே பாதபீரவா கயாம் யாசியி ய் கஷ்டத்து சோஸ்மா சந்தாரயிஷ்ய கரிஷியதி விரஷோஸர்க்கம் இஷ்டாபூர்த்தம் ததைவச்சா கருட புராணத்தில் சொல்கிற பொழுது ஒரு வீட்டில் ஒருவன் காலமானவுடனே அங்கு சந்ததிகள் இல்லாத ஜீவன்கள் கூட்டங்கூட்டமாக வந்து அந்த ஆத்தில் வந்து பார்க்குற யார் கர்மா பண்ணுறா அப்படின்னு பார்க்கறான் புத்திரன்னு ஒருவன் பொறுப்பு எடுத்துகிட்டு பண்ணுறான் அப்படின்னா அவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான் அடாடா இவன் பண்ணுறானே இவனுக்கு இந்த விருஷோத்சர்ஜனமானது நன்னா நடக்க போகிறது ஜென்மாவில் ஒரு தடவையாவது இந்த புத்திரன் கயைக்கு போயிட போகிறான் பிண்ட பிரதானத்தை செய்துட போகிறான் இந்த விருஷோத்சர்ஜனத்தை நன்னா செய்துடுவானே இவன் இந்த சந்ததிகள் இல்லாமல் காலமான ஜீவன்கள்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்து நின்று சந்தோஷப்படுறான் கருட புராணம் காண்பிக்கிறது அதை தான் நமக்கு தர்மசாஸ்திரமும் எடுத்து காண்பிக்கிறது அப்படி ஆகையினாலே தான் யாராவது காலமானால் ஆசௌசம் தீட்டு அந்த ஆற்றுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதற்கு காரணம் அங்கு கூட்டங்கூட்டமாக இந்த ஜீவன்கள் வந்து யார் யாருக்கு கர்மா பண்ணுறான்னு பார்க்க அப்படி பிரேதங்கள் இவர்களெல்லாம் கூட்டங்கூட்டமாக வர்றதுனாலே அனைவரும் அங்கு மெளனமாக இருக்கணும் யாராவது பேச ஆரம்பித்தால் சண்டை வந்துடும் ஒரே யுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே தான் ஏதாவது பேசப்போக சண்டை வந்துடும் அப்படிங்கிறதுனாலே தான் அனைவரும் மெளனமாக இருக்கணும் அனாவசிய பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள் சொன்னது இல்லைன்னா யாராவது ஏதாவது சொல்லப்போக சண்டை வந்துடும் அப்படி அப்புறம் நடக்கிற காரியம் வீடுகளில் பார்த்தா முதல் நாள் ரெண்டு நாள் ஆகும் அப்புறம் பார்த்தால் ஒரே கூச்சல் இறைச்சல் சத்தமாக இருக்கும் ஏதோ கர்மா பண்ணுறதுலேயோ செலவு பண்ணுறதுலேயோ சொத்து விஷயங்கள்லேயோ ஒரே தகராறு சண்டையாக இருக்கிறத பார்க்கல காரணம் அந்த கூட்டங்கூட்டமாக அங்கே வந்திருக்கிற அந்த பிரயத்தனங்களுடைய சேஷ்டை அது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய ஒரு அனுஷ்டானம் இந்த பதினோராவது நாளிக்கு இந்த விஷோத்சர்ஜனம் என்கிறத கட்டாயம் செய்யணும் மாற்று வழி என்ன இருக்குதுன்னு யோஜனை பண்ணி செய்யக்கூடாது ஜென்மாவில் ஒரு தடவை தான் இதை செய்கிறோம் வழக்கம் அக்கடி செய்யக்கூடிய காரியம் அது இல்லை ஜென்மாவில் ஒரு தடவை செய்யணும் அதை சரியான முறையில் செய்துவிடணும் அப்படி நம்முடைய வம்சத்தில் நிறையா பேர்கள் புத்திரன்னு இருந்து கர்மா செய்யாமல் விட்டவர்கள் அல்லது நியமித்து சொத்துக்களை எழுதி வச்சியும் அவன் கர்மா செய்ய முடியாமல் வெளிநாடுகள்லையோ அங்கே இங்கே போய் சிக்கிண்டு விட்டு போனது அல்லது ஆக்சிடெண்ட் இது மாதிரி இடங்கள்லேயே போய் காலமானது இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சத்கதி கிடைக்கணும் என்கிறதுக்காக நமக்கு காண்பிச்சது தான் இந்த காமிய விஷோதர்ஜனம் என்கிற கருமம் ஏன்னா ஒருவன் ரொம்ப முயற்சி பண்ணி கல்யாணம் கார்த்திக்கையே செய்ய முடியாமல் போயிட்டது பிரம்மச்சாரியாகவே இருக்கான் அவனுடைய ஆயுஷ் முடிய போகிறது வயசாகிடுது அல்லது அதுபோல் ஒரு பெண் இருக்காள் கல்யாணமே ஆகல்ல அப்படியே இருந்துட்டுருக்காள் அல்லது கல்யாணமாகையும் சந்ததிகள் இல்லை குழந்தைகள் இல்லை பெண்ணும் இல்லை அல்லது பெண் பேரன் கர்மா பண்ண வரலை அல்லது பண்ண மாட்டேங்கிறான் அல்லது பிள்ளை இருந்தும் பண்ண மாட்டேங்கிறான் அல்லது பங்காளிகள் இருந்தும் இதை இந்த கர்மாக்களை சரியாக செய்யப்படலை இப்படி நிறைய காரணங்கள்னாலே நம்முடைய வம்சத்தில் யார் யாரெல்லாம் இதில் விட விடப்பட்டு போனார்களோ அவர்கள் அத்தனை பேருக்காகவும் தனக்காவும் செய்துக்கிறது தான் இந்த காமிய புருஷோற்சர்ஜனம் என்கிற ஒரு கர்ம இதனுடைய விவரங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்